நட்டினியின் வணக்கம் நட்டினியின் தினமருத்து மருந்து இந்த பகுதியில் முருங்க பூ இது மருத்துவ குணங்கள் என்னங்காய் இலை மருத்துவங்கள் சொல்லியிருந்தேன் இப்ப நம்ம பூ பத்தி பாப்போம் முருங்கை என்னன்னு எல்லாத்திலயும் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கும் அதுல வந்து முருங்கை மரத்துல பூ இருக்கும் பூ எப்படி இருக்கும் வெள்ளை கலர்ல கொத்து கொத்தா இருக்கும் அதுல மருத்துவங்கள் நிறைய பேருக்கு வந்து கண் கோளார்கள் இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க ஒரு சிலருக்கு வந்து கம்ப்யூட்டர் கண்ணு குத்தோ டிவி பாக்க முடியாது வந்து நாற்பது வயசு ஆனாலும் கண்ணாடி போட்டாதான் படிக்க முடியாது சின்ன சின்ன எழுத்துக்களே தெரியாது அந்த மாதிரி உள்ளவங்க இது மாதிரி உள்ளவங்களா ஒரு கிடைக்கிற முருங்கைப்பூவை வாங்கிட்டு எடுத்துட்டு வந்து நல்லா நிழல வணர்த்தி பொடி பண்ணி தேனோட கலந்து தினமும் சாப்பிட்டா ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டா கண் கோளாறுகள் இதுவாக இருந்தாலும் சரியாகும் பித்தம் பித்த மண்ணல நம்மளை தேடி ஏராளமான பிரச்சனைகள் மயக்கம் வாந்தி இந்த பூவை வந்து எடுத்துட்டு வந்து மூணு டம்ளர் தண்ணியிலே இந்த பூவை நல்லா கொதிக்க வைக்கணும் அது கொதிச்சு கஷாயமாச்சுன்னா ஒரு டம்ளர் ஆகணும் அந்த கஷாயத்தை தொடர்ந்து ஒரு பத்து நாள் அந்த மாதிரி சாப்பிட்டோம் தான் இந்த பித்த சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவா சரியாகும் ஞாபகமருதி எல்லாருக்கும் ஒரு பெரிய கஷ்டம் ஞாபகமருதின்றது பெரிய விஷயமா இருக்குப்போ இந்த ஞாபகமருதி போக வைக்கணும்னா கெடிக்க முருங்கைப்பூ குழந்தைங்களின் பெரியவங்களோட எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம் எடுத்துட்டு வந்து நைட்டு தூங்கும்போது பால் கொதிக்க வச்சு அந்த பால்ல இந்த பூவை போட்டு பணக்கால் சேர்த்து சாப்பிட்டா கண்டிப்பா ஞாபக வரதி சரியாகும் பெண்களுக்கு எஸ்பெஷலி மாத கோளாறுகள் அந்த டைம்ல வந்து பதட்டம் கோபம் டென்ஷன் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள்ல சரி பண்ணணும்னா ஒரே ஒரு விஷயத்திலேயே முருங்கைப்பூவை கொண்டு வந்து இது மாதிரி கசாய மேற்கண்ட பிரச்சனை சொல்லிருக்கீங்களா அதே மாதிரி கசாய குடிச்சு சாப்பிட்டா கசாயம் செஞ்சு குடிச்சுட்டோம்னா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குமோ அந்த டைம்ல அது எல்லாமே சரியாகும் அது முருங்குபூலியோ ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நட்டினை நீர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் என்ற இந்த விஷயத்த சொல்லிருக்கேன் எதுவுமே சாப்பிட்டாதான் நம்ம உடம்புக்கு நல்லது அதனாலதான் இந்த விஷயத்த சொல்லிருக்கேன் நட்டிணை செய்திகள் இன்னும் எதிரியாவது நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா உங்களுக்காக டபிள்யூ என்ற வெப்சைட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா அதுலயும் இது எல்லா நிகழ்ச்சிகள் நட்டணி நிகழ்ச்சிகள் எல்லாமே நீங்க பாக்கலாம் மீண்டும் இன்னொரு தகவலோட உங்களை பார்க்கும் முறை நன்றியுடன் ஜோதி வெங்கடேஷன்